الحمد لله الحمد لله الخالف الوجود من العدم وجاعل النور من الظلم ومخرج الصبر من الألم ومنق التوبة من الندم ونصلي ونسلم على رسوله الأكرم للشرف الأتم والنور الأتم وكمال معم وعلى عاله وعلى عاله وصحابته ومن تبعهم بإحسان الى يوم الدين ما بعد وقد قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نباهم بالحق انهم كذبوا بانان لربه واتخذو له نددا وَرَبَثْنَا عَلَى خُنُوبِهِمْ إِذْ قَانُوا فَقَانُوا رَبُّنَا رَبُّ الزَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَنْ نَدْعُوَ مِنْ دُونِهِ إِلَيْهَا لَقَدْ قُلْنَا إِلَى الْشَفَطَى وقال تعالى وَعْدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَعَلِلُوا الصَّالِحَا فِينْكُمْ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي آتَيْنَاهُمْ وَلَيُبَدِّلَنَّهُمْ مِنْ بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَ رَبَّهُمْ لَا يُشْرِكُونَ بِشَيْءٍ புலரும் அனைத்து படைத்திரங்களையும் படைத்து மீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய அவருடன் நாங்கள் காலாக இருந்தார் சலாமும் எழுதி தூதர் அஹ்மத்து குடும்பத்தார்கள் தோழர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹின் கலாம் இல்லாதா அன்புக்குரிய இஸ்லாமிய சமோகத்திலே அல்லாவி நல்லே எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹூக்கு பகான ஒரு தயாராக அனுப்பி அவனுடைய கட்டளைத் நடந்து அந்த இலக்கிய விடயங்களை வெற்றும் முற்றிலும் தவிர்ந்து வாகி தன் அல்லாஹனுடைய சுந்தத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி அமீருக்கு அடிப்பணிந்து ஒற்றுமையுடனும் வெற்றிக்குறுப்புடனும் பரஸ்பரத்துடனும் அப்பாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அசிகத்தும் அப்படத்தும் செய்கிறேன் சகோதரர்களே அம்மாவின் நன்றியார்களே ஒரு உலகத்திலும் முஸ்லீம்கள் பலவிதமான பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சிக்கர்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாரும் நல்லேன் ஒரு புறம் இராணுவ ரீதியான தாக்குதலும் இராணுவ ரீதியான அச்சுறுத்தல்களும் உலக அடிப்படையில் நடந்து கொண்டது இன்னொரு புறம் முஸ்லிங்களுடைய குறிப்பாக இளைஞர்களுடைய சிந்தனா ரீதியான அவர்களுடைய சிந்தனா ஒரு போரில் எதிரான முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராணுவ ரீதியாக மேற்கொடுக்கப்படக்கூடிய விபரீதங்களை விட மிகவும் பயங்கரமான ஒரு வீட்டிரீதம்தான் சிந்தனை ரீதியாக எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய சிந்தனையை அந்த உழைப்பும் முயற்சி உலகளாவீதியில் எல்லா இடத்திலையும் எல்லா தடத்திலையும் எல்லா முறையிலும் நடந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல ஒரு புறம் வச்சு எல்லா பக்கத்தாலையும் காற்று வீட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு சிரமமான ஒரு நிலவையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலவரம் இந்த நிலைமை நாம் இதை ஒரு நல்லதாக இஸ்லாமும் இதை எங்களுக்கு ஒரு நன்மாராயமாக தான் இஸ்லாம் விளங்கப்படும் அல்லாஹுடைய உதவி வரவேண்டும் என்றார் அல்லாஹுடைய உதவி வரவேண்டும் என்றார் அவர்கள் சத்தத்துக்கும் சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் இன்னும் நோய் நம்பலங்கள் பல விடத்தில் சோதிக்கப்பட்டார்கள் எங்களுடைய உதவி வரும் வரை அன்புக்குரிய சகோதரர்களே முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் என்ற சந்தேகம் இது அல்லாஹு முழு உலகத்திலேயும் எல்லா காலத்திலையும் அல்லாஹுடைய ஒரு நியதி அல்லாவுடைய எங்களுக்கு ஒரு துரக்கத்தை தயாரிட்டார் நாம் ஒரு இலக்கியத்துடன் தான் இந்த உலகத்தில் வாக்கு கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை அடையாள அடைய முடியும் என்று நீங்க எந்திருக்கலாம் ஊருக்கு முன்னோர்கள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான கச்சினை சோதிக்கப்பட்டார்கள் எது வரைக்கும் என்றால் மீண்டார்கள் எல்லோரும் அல்லது அந்த காலத்தில் வாழ்ந்த விடத்தில் அல்லாவுடைய உதவி எப்ப வரும் அல்லாஹுடைய உதவி எப்ப கிடைக்கும் என்ற அந்த இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படும் வரைக்கும் தோலிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய உதவி அல்லாஹுடைய உதவி உகைப்பத்தில் நெருக்கமாக நெருக்கென்றா ஆன முயற்சி செய்த எல்லா அரசில் சேர்த்து வைப்பான் அழகான முறை தெளிவுபடுத்தினார்கள் இல்ல அதே அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த ஒரு வீடும் ஒரு மாத மாளிகையாக இருக்கட்டும் ஒரு புருஷ வீடாக இருக்கட்டும் எல்லா இடத்திற்கும் இந்த வீனை அல்லாஹ் விளைச்சைப்பான் எந்தத்தில் எந்தவித சந்தேகமும் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்ல உலக செய்தியில் நிகழ்ச்சி இது ஒரு நன்மாரேக்குரிய எல்லா இடத்திலும் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நாம் அல்லாஹின் பக்கம் ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாவுடைய அல்லாவுடைய உதவின் பக்கம் நாம் ஆதரவு வைத்து அல்லாஹுடைய உதயிலிருக்கும் நிராசை அடையக்கூடாது நிராசை அடையக்கூடாது எவ்வளவு ஏவான அல்லாஹும் நான் ஒரு தாரா சோதிக்கிறான் இந்த நிலைமை குறிப்பாக வாலிப்பர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த ஒரு கட்டம் பலவிதமான எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நான் அந்த முயற்சியில் அதில் ஈடுபட்ட பின் நாம் யாரும் எங்களுடைய ஈமானையும் நல்ல அமலையும் இழக்கக்கூடாது ஈமனுடைய நல்ல அமல்களை விட்டு இந்த உலகத்தில் எதையும் வாங்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு உண்டாக கூடாது அம்மா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய எல்லோருக்கும் பலவிதமான பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரச்சனை இந்த பொருளாதாரம் எங்களுடைய நாடு எல்லோரும் இந்த வாரம் சேர்க்கக்கூடிய ஒரு உடையம் தான் என்ற உடையம் அன்புக்குரிய சகோதர்களே இந்த படெட் சிந்தனை ஒரு வகுப்பு இருக்கதா எதுல எங்களுக்கு நலவு இருக்கதா அன்புக்குரிய சகோதர்களே இனி மாதிரி முறையில் நாம் பார்த்தோம் என்றா அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை அல்லா ஒரு காலமும் வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய நன்மை செய்வார் தாரிகளுக்கும் நல்ல அமலில் ஈடுபடக்கூடியவருக்கு இந்த உலகத்தில் மனமான ஒரு வாழ்க்கை ஒரு மனமான ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லா தருவதாக அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உலகத்தில் பஜட்டில் எவ்வளவுதான் தாமனம் பெற உயர்ந்தாலும் எவ்வளவுதான் எங்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அன்புக்குள்ளே சிப்போதர்களே நாம் இனிமான் அமலுடனும் இருக்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனமான வாழ்க்கையை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் இந்த வாரம் இதை இருக்கிறாலும் இதை இருக்க எங்க நிம்மதியை தேடினாலும் எவ்வளவுதான் இறந்தாலும் எவ்வளவுதான் எங்களுக்கு காரகமாக அமைந்தாலும் ஒரு நெருக்கடியான வாழ்க்கை கட்டளை ன நிராகரித்துல வரல்களோ வாழ்க்கை ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை நாம் அவருக்கு மாறி அன்புக்குரிய சிபர்களே அல்லாவின் நல்லது குறிப்பாக இந்த நேரத்தில் எங்களுடைய கவனங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அதே இஸ்லாம் இந்த அழகான வாழ்க்கை இதை ஒரு காலமும் நாம் சாக்ரிபைஸ் பண்ணக்கூடாது குறிப்பாக இந்த அவர்கள் செய்யக்கூடிய அந்த போரில் இந்த சிந்தனா ரீதியாக அவர்களுடைய முயற்சியில் முஸ்லீம்கள் குறிப்பாக வாலிபர்கள் இளைஞருடைய கவலைங்களை நீட்டும் இஸ்லாத்தை விட்டும் அவருடைய சிந்தனையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நீ இந்த தியாகம் செய்யணும் அப்படி இல்லாமல் இளைஞர்களே எங்களுடைய எதிர்கால சமூகம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய இஸ்லாமிய உணர்வு நான் எங்க போனாலும் நாம் எல்லாம் அலாலான இந்த உலகத்தில் அலாலான எல்லா துறைகளையும் எங்களோட வாதிப்பர்கள் இருக்கோரோ எங்களுடைய இளைஞர்கள் ஈடுபடுவோரும் இந்த உலகத்தில் பிரயோஜனமான எல்லா அறிவு துறைகளிலையும் வாதிப்பர்கள் முன்னேறும் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த ஐடென்டிபிகேஷன் அந்த அடையாளத்துடன் நான் இழிவான இலக்கமாக முதல் கட்டம் அப்பா ஒருவோம் சும்மா போவோம் என்ற அடிப்படையில் இஸ்லாசல் என்றும் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக போயிட்டு ஈமான இழக்கக்கூடிய நிலைமை போறும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக இதுதான் எங்களுக்கு அந்த ராணுவ ராணுவத்துடைய சவால்கள் அல்லது மேற்கத்தியவாதிகள் உலகத்தின் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருடைய ஒரு உழைத்த விளங்குவோம் நாட்டில் முஸ்லிம்களுடைய சில சில பிரச்சனை நேரத்தில் இதை நாங்கள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு முன்வைப்போம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு முன்வைப்போம் சர்வதேச ரீதியாக இதை என்னை ஊடகங்களின் மூலமாகவும் இன்னும் சர்வதேச மூலமாக ஒரு உதவி பெறலாம் ஒரு விடயத்தை அவங்களுக்கெல்லாம் ஒரு காலமும் அவங்க எங்களுக்கு சார்பாக ஹியூமன் ரைட் பேச மாட்டார்கள் உலகளாவில் முன்வராது வைத்துக் கொண்டிருக்கிறீங்க நீங்க ஒரு வயிற்று நம்பிக்கொண்டிருக்கிற அடிப்படைதான் ஒரு வெள்ளையானிய நண்பர்கள போல அன்புக்குரிய சகோதரர்களை நாம் நம்பிக்கை அல்லாஹ் அல்லாவை நாம் நம்ப நாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த விடயத்தில் உறுதியாக இருக்கணும் நாம் நடந்து கொள்ளணும் உபகாரத்துடன் நடந்து கொண்டோரும் நல்ல அல்லாத்துடன் நடந்து கொண்டோனும் எங்களுக்கு அல்லாஹை தவிர வேலையாக அன்புக்குரிய போகத்திலே அல்லாவின் நல்லதே இந்த விடயத்தில் ஒரு பக்கம் அவருடைய முயற்சியில் நடந்து கொண்டிருக்கிறதே ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு திறந்திருக்கிறார்கள் எங்களுக்கு திறந்து காரணம் அவர்களுக்கு ஒரு திரை அது நிச்சயமாக நடக்கும் எவ்வளவுதான் முயற்சி சென்றாலும் அல்லா இந்த அதை வெறுத்தாலும் அல்லா இந்த செய்வான் அல்லா தலா எங்களுக்கு மூணு வாக்குறுதிகள் வேண்டும் அந்த நல்ல அமல்லை ஈடுபடக்கூடிய ஒரு எங்க போனாலும் எங்க போனாலும் ஈமான்லையும் நல்ல அமல்லையும் அவர்கள் அளவிட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அது பலகூடிய மாணவர்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் கொலைக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அங்குக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லதாக பயப்படாத நாம் தைரியத்துடன் வாழவில்லை நாம் கேவலமானவர்கள் அல்ல நாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையில் வரக்கூடாது அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்ல பாவிங்க அன்போதர்களே மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை தள்ளப்படும் எல்லா ஆபீஸ்களிலையும் எல்லா இடத்திலையும் எம் மதமும் தம் மதமும் எல்லாம் விட்டு என்ன செய்றாங்க சர்வ ஆகமிக்க வேடக்க மல்டி ரிலிஜியன் புரோகிராம் அதில் என்னத்தை முன்வைக்க சொல்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களை நாம் மதிப்போம் அவர்களுடன் நல்ல கிளாசுடன் நடப்போம் அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு கோட்பாட் வந்திருக்குது ஒவ்வொரு மனிதரையும் இந்த முறையில் மதிப்போம் அதுக்கு அவர்களுடைய மார்க்க விடயத்தில் நாம் உதவி பண்ணக்கூடாது அது செய்ய முடியாதவர்களுடைய ஒரு சர்வா ஆகமிக்க அல்லது அதை முன்வைக்கிறதில் நாம் யாரும் தயங்கக்கூடாது போகவில்லை விருப்பமானவர்களுக்கு அந்த கருத்தை எடுக்கலாம் கண்ணியமான முறையில் எங்களுடைய தீனை முன்வைப்பது எங்களுடைய தீனை நாம் அதை விட்டுக் கொடுக்க கூடாது நல்லதாக ஒரு விடயத்தை நாம் விலை கொள்ளணும் சொல்லுங்க நீங்க பற்றியோடு இருந்தால் நாம் பணம் தருவோம் நீங்க நோய் வாய்ப்பட்டா நாங்க பலன் தருவோம் உங்களை மனிதாப ரீதியான உதவிகளை செய்வோம் உங்களோட சிலையை கட்ட நாங்க தரமாட்டோம் எங்களிடம் எங்கள மார்க்கத்துக்கு முகான அதவங்கள மார்க்கும் நாம் எங்கள வச்சிட கட்ட அவங்கள்ட்ட பலன் கேட்கவில்லை அன்பானுக்கு போவதே அல்லாமல் ஏன் இதை நான் ஆஸ்திரத்துடன் சொல்றேன் எங்களில் சில உளவாக்கலும் கூட இதுக்கு அனுமதி கொடுக்க அடிப்படையில் பிடித்திருக்கையும் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் அன்பு குறித்த கோதங்களே சிறுத்தை வளர்ப்பதற்கு எங்களால் பண உதவி செய்ய முடியாது பண உதவி செய்ய முடியாது ஆனால் அவர்களுக்கு மனிதாசி உதவி செய்வோம் கொடுப்போம் இஸ்லாம் அனுமதி அளித்தது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுவோம் ஆம் அதை நாம் செய்வோம் அவர்களுக்கு இந்த பொது ஸ்தலங்கள் கட்டுவோம் ஹஸ்பிட்டலுக்கு தேவையான கிராமங்களுக்கு இருப்போம் இது நாம் செய்யக்கூடிய ஒரு உபகாரம் ஆனால் இந்துக்குரிய சுதத்திரை அல்லாத முன்னதையா ஒரு விடயத்தை நாம் வைத்துக் கொள்வோம் எவருடைய மார்க்கத்தை பாதுகாக்கிற விடயத்தில் இன்னும் சிறுக்கு உதவியாக இருக்கிற விஷயத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக சொல்றோம் இதில் நாம் யாரும் பங்குதாலே தான் கூட பங்குதார நாம் சிக்மத்தை பாதிக்க வேண்டும் அந்த நேரத்தில் சொன்ன விடயத்தை தெளிவாக நாம் சொல்ல வேண்டும் நாம் நண்பர்கள் தான் விளங்கிருக்கிறோம் எங்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே அம்மா வின் நல்லதாக நோய் எல்லோரும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் எவரை வாதிட்ட சமூகத்தை பாடலாம் அவர்கள் பயந்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் எதிர்காலம் என்னாகுமோ முஸ்லிங்களுக்கு என்ன நடக்குமோ அன்புக்குரிய சோதத்திலே நாம் எல்லோரும் அவர்களுக்கு கை செய்யும் அவர்களுக்கு உதவியாக நாம் மறுக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு பின்னால் இருந்து வரி வேண்டும் இந்த முஸ்லீம்களுடைய இந்த நாட்டில் குறிப்பாக எல்லா நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எதிர்காலம் இஸ்லாத்துடைய எதிர்காலம் அவர்களுடைய கையில பங்கேற்கிறது அன்புக்குரிய சிபோதத்திலே ரசூல் அல்லாஹர்கள் அவருடைய காலத்தில் அதிகமாக எனிப சமூகத்தில் கவலத்தில் இவங்கெல்லாம் வாலிபர்கள் அந்த காலத்தில் திராராம் வாழ்க்கையை உடைத்தான் யுத்தத்துடைய விடயங்களில் முன்னால இருந்தவர்கள் முப்பது வயதுக்கு கீழ் வாலிப்பினர்கள் வைத்து அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய உணர்வு கொடுத்தார் அல்லாஹ் சுரத்துள் கருத்துல அந்த வாடிப்பை அல்லாவுடைய சிறுக்கு எதிராகக்கு எதிராக அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அந்த விடயத்துக்கு எதிராக அநியாயக்கார அரசுக்கு எதிராக நின்றவர்கள் அந்த வாடிக்கை இளைஞர்கள் அவர்களுடைய விடயத்தை அல்லா சுரத்துள் கணத்தில் அன்புக்குரிய அல்லாவின் நல்லதியார்களே நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த விடயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதில் எந்த சந்தேகமும் இல்ல இந்த ஆனா நாம் இந்த கலைப்பாக்களா அறக்கக்கூடிய தகுந்தவர்களா நாம் மாற வேண்டும் அதுக்கு நாம் என்னுடைய வாலிபர்களையும் ஒரு இளம் சமூகத்தையும் நாம் தயாரிக்கலாம் அன்புக்குள்ளே சுகோதலே அல்லாவின் நல்ல அல்லா இதையும் குறிப்பிடுறான் அல்லா இதையும் வாழ்ந்துவிட்டான் எத்திலும் இழக்கும் கும்பலாய கூடப்பட்ட நீங்க இதை மறுத்து நீங்க முற கணித்தீங்கன்னா இறக்கும் உங்களை வீட்டில் இன்னொரு கூட்டத்தை அல்லா எதற்காகவே அவங்க உங்களை போல இருக்க அவங்க உங்களை போல இருக்க மாட்டாங்க இந்த விடயத்துல ஜெயினப்பட்டிருக்கிற விடயத்துல அவங்க உறுதியா அந்த அன்புக்குறை கூடத்திலே நாடலா வயிறு உலகளா வளர்ச்சி வேகமா அறந்து கொண்டிருக்கிறது உலகத்துடைய பாப்புலேஷனுடைய வளர்ச்சி டூ பாயிண்ட் த்ரீ ரெண்டு லட்சம் மூணு தான் வளர்ச்சி ஆனா இஸ்லாமுடைய முஸ்லீம்களுடைய வளர்ச்சியுடைய நடந்து கொண்டது மாத்திரம் ஒரு வருடத்துக்கு பத்தாயிரத்துக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமத்துக்கு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமத்துக்கு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கால சமூகத்துக்கு அது ஒரு பிள்ளராகவும் அது ஒரு பிள்ளராகவும் இஸ்லாம் அமைந்திருக்கு அன்புக்குரிய சகோதர்களே பொருளாதாரத்தை எடுத்து பார்க்கும் போது எல்லோரும் பொருளாதார சித்திலிருந்தும் இஸ்லாமிய பொருளாதார இஸ்லாமிய வங்கி இஸ்லாமிய நிதி இஸ்லாமிக் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லி இந்த துறைக்கு எல்லோரும் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் பஜெட்டில் அவர்கள் இஸ்லாமிய வங்கி இஸ்லாமிய நிதி இஸ்லாமிக் எக்கனாமிக்ஸுக்கு பஜெட் பெரிய ஒரு கரத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் முயற்சிக்கிறார்கள் அல்லாவின் நல்லதாக எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை சேர்த்து வைப்பார் ஆனால் அந்த இஸ்லாசை சுமந்து அதை உறுதியாக மட்டுப்பிடிக்கக்கூடிய சமூகத்தில் நாம இதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சவால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் எங்களுக்கு இருக்கக்கூடிய திரை எங்களை சந்ததியில நாம் எல்லோரும் இந்த உலகத்துடைய அந்த ஆசைய உலகத்துடைய இலக்கிகளை அடையிறது இந்த முயற்சி செய்வதும் இஸ்லாம் இஸ்லாம் அதை அடைய முயற்சி செய்யும்படி இஸ்லாம் சொன்னிருக்கிறது முறையில் ஆனால் விட்டு அடையவதற்கே அன்புக்குரிய சுகோதர்களே நாம் கைவளையில் அன்புக்குரிய சுகோதர்களை எல்லாரும் நன்றிக்கு எதிராக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அனைவரும் அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார் அல்லா குரான் அல்லாவும் அவர்கள் சூழ்சி செஞ்சு கொண்டே இருப்பார்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள் இதுவரைக்கும் கடை சில அவர்கள் கை சேடப்படுவார்கள் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று சொன்னால் தெரிவார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லதாக நான் வணக்கவே எங்களுடைய அடிப்படை முயற்சியாக இருக்கணும் ஒரு குழந்தை பிறந்து எல்லா வீட்டிலையும் எல்லாம் ஆண்கள் பெண்கள் பெற்றார்கள் எல்லாருடைய உள்ளத்துல இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அந்த பெருமையான பெருமை இதான் என்னுடைய ஆறு இதான் என்னுடைய இலக்கு என்ற இந்த உணர்வை நான் கொடுக்கவே எல்லா துறைகளிலும் நீங்க லாவுடைய துறையில் இருக்கிறீங்களா அதனையும் அந்த பெருமிதம் நீங்க இருக்கிறீங்களா அல்லது நீங்கிறீங்களா படிக்கிறீங்களா என்பது போதங்களே அல்லாவின் நன்றியாக இதை எங்களுக்கு அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லதாக இவர வாழிப்பு சமூகத்தை இதை விட்டும் விதை தடுப்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் பல சதி திட்டங்கள் ஊடகங்களில் குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவில் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாவின் நல்லதாக கிளாட்டையும் விரண்டி ஓடக்கூடிய அதற்கு எதிராக பேசக்கூடிய என்னுடைய வாழிப்பர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார் அன்பாக சகோதர்களே அல்லாவின் நல்லதேக்கே கிளாத்தை பின்பற்றதை அவர்கள் இடைந்ததாக மாறுவர்கள் அந்த பார்க்கும் போது மிகவும் கவலையாக இருக்குது ஒரு முஸ்லீமுக்கு பிறந்த ஒரு இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களால தான் இந்த தாடியையும் திப்பாவையும் இந்த கருப்பையும் உருக்கறதனால தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது காலம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் நான் நாட்டுல வாங்கும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல நீங்க இந்த செய்ய போயிட்டுதான் எங்களுக்கு வாழ முடியும் சகோதரர்களை போடக்கூடிய கமெண்ட் பேர் அப்துல்லா பேர் பேர் அவர்கள் சிந்தனை ரீதியான போராட்டத்தில் வெற்றி கொண்டு வார்கள் ஒரு பக்கத்தில் இஸ்லாமையும் இறந்து நாங்கள் தோல்வி அடைந்தாலும் இஸ்லாம் தோல்வி அடையாதோம் அதை நாம் விளங்க வேண்டும் இன்னொரு பக்கத்தில் இளம் வாலிபர்கள் ஐரோப்பர்கள் அவர்கள் யூரோப்பியர்கள் சொல்றார்கள் பெருமை இல்லைன்னா எங்களுக்கு பெருமளவில் அல்லாமில் நல்லதே பிரான்சில் நேரத்தில் நேரத்தில் ஒரு சுபமாக்கத்தில் ஒரு சுபமாக்கத்தில் அந்த கவுண்டரில் வேலை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் அரபிகளுக்கு வாழ முடிய இதெல்லாம் நீங்க இப்படி நீங்க அரேபியாவுக்கு போங்க அந்த யுவதி அந்த பெண் ஒரு யூரோப்பியன் வெள்ளக்காரிப்பா பின்பற்ற முடியாது தோல்வி அடையவோம் அன்பாகும் ஆனா இஸ்லாம் தோல்வி அடையாது இஸ்லாம் மேலோங்கொண்டே போம் நாங்கள் இஸ்லாத்தை புறக்கணித்தோம் என்றால் எங்கட வாலிபர்கள் எங்கட யுவதிகள் அவர்களுடைய உலகத்துடைய நோக்கங்களை இலக்கங்களை அடைவதற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டுக் கொடுப்பார்கள் என்றார் அல்லா அதுக்குன்னொரு சமூகத்தை உருவாக்குவான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதில் எந்தவித சந்தேகம் இல்லை நான் எங்கள பாது எங்கள வாடிக்கர்கள் எங்கள இளைஞர்களுக்கு இந்த ஈமாவடைய உணர்வும் கொள்கையை பாதுகாக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய கலாச்சாரங்களை பாதுமாக்க வேண்டும் இஸ்லாத்துடைய திட்ட திட்டங்களை பாதமாக்க வேண்டும் இந்த விடயத்தில் நாம் வந்தேன் அங்குக்குரிய சகோதரர்கள் பாராளுமன்றத்தில் எங்களை முஸ்லிம் பாதிப்பதற்கு நிறக்கணும்லா என்று அவர்களுடைய அம்மாவுடைய பெயரை சொல்லி அவருடைய பேச்சை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெருமையான ஒரு முஸ்லிம் சமூகம் உருவாக வேண்டும் எங்க போனாலும் அன்புக்குறை போகிறார்களே அல்லாவின் நடந்து கொண்டே இருக்கும் அதில் நாம் யாரும் பின்பற்ற மாட்டோம் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியார்கள் அல்லா அந்த மூணு வாக்குறுதிகளில் அவர்களுக்கு அல்லா ஹீமான் ஹீமானும் நல்ல அமலுடன் இருக்கக்கூடாது அவர்களை உலகத்தில நாம் அறிவிப்பாக்க சகோதர்களே நாம் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லா இடத்திலையும் கூறப்படும் அல்லா எங்களுக்கு தருவான் எந்தவித சந்தேகம் இல்லை இது அல்லாவுடைய வாக்குறுதி வலது மத்தி நந்தனும் வலகு மத்தி நந்தனும் தீனவும் உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய இந்த மாற அல்லா எல்லா இடத்திலும் உறுதிப்படுத்துவோம் அர்த்தத்துக்கு பின்னால அச்சமில்லாத அச்சமற்ற ஒரு நிலவையை அல்லாஹ் உண்டாக்குவோம் அன்பாக அல்லாஹும் நல்லதாக அதற்குரிய வழி நாம் ஒரு விடயத்தை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று எங்களுக்கு மத்தியில இயக்க ரீதியாக ஜமாக்கல் ரீதியாக அல்லது பல விட எங்களுக்கு மத்தியில போட்டி இருக்கும் எங்களை சகோதரர்கள் முன்னேறுவார்கள் வைராக்கியமாக மாறப்படும் எங்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்துக்கு ஒரு வாதமாக மாறக்கூடிய எல்லோரும் தீனுக்குதான் உதவி செய்து கொண்டிருக்கிறார் யாரு தூமியுடன் ஒவ்வொரு மேற்றில் ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் படிப்போம் எங்களுக்கு அதுல அந்த விடயத்துல மாட்டு இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டி முயற்சிக்கக்கூடியவர்கள் அந்த போட்டில் நான் இருப்போம் உங்களோட கருத்துல நீங்க உறுதியா காவத்துடன் சேர்ந்து கொண்டிருங்க ஆனா அவசிய சகோதர்கள் இயக்கங்கள் எந்த நல்ல விடயங்கள் ஈடுபடுறார்களோ அதையும் நாம் மதிப்போம் இதுவே முக்கியமானது ஏன் எங்களுடைய இந்த போட்டில அது வைராக்கியமாகும் ஆனால் கவலக்குரிய விடயம் என்று அன்பாளர் சகோதரத்திலே அல்லாவின் நல்லதாக எங்கள்ல சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நதியுடைய காலத்துல கூட உணாசி சீன்கள் இருந்தாங்க இருந்தாங்க அவங்க திட்டமிட்டு கொண்டு இருந்தாங்க அவங்க எல்லா ரகசியங்களும் கொடுத்து கொண்டு இருந்தாங்க ஆனா அன்பாங்க சகோதரத்திலே நதியும் அவங்க தோல்வியடையல்ல உணாசி சிங்களுக்கு தான் கிடையத்தில கேவலமும் கை சேரும் அன்புக்குரிய சம்போதர்களே அல்லாவின் கண்ணடியாக எங்களை சிறர் என்ன செய்யறாங்க எங்களை இன்பர்மேஷன்ல கொடுக்கிறாங்க இவங்க இப்படி ஆனவங்க இவங்க அப்படியானவங்க இவங்க இப்படி செய்றாங்க இவங்க இவங்க நான் என்ன தீவிரவாதிகள் அன்புக்குரிய சிபோதர்களே அல்லாவின் கண்ணடியாக ஒரு விடயத்தை விளங்கணும் ரெண்டு முறை தான் ஒன்று முஸ்லீம் பண்ணாத முஸ்லீம் அவங்க என்ன விரும்புறாங்கண்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணாத முஸ்லீம் ஆகிறீங்க பேரளவுல முஸ்லீம் ஆகிறீங்க நாம் இதில் உறுதியாக இருக்கணும் இந்த போட்டி எங்களை உணாசிங்களாக எங்களை புலாமக்காரங்களாக எங்களுடைய ரகசியங்களை அந்நிய ஒரு முஸ்லிமுக்கு மீனுக்கு எதிராக அந்நியருக்கு உதவி சேரவன் அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர்கள் சார்ந்து பண உலமாக்களுடைய பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சோதர்களே அல்லாவின் நல்லதாக எங்க இளம் சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்குறிப்பாக இந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் எங்கள வாய்ப்பர்கள் ஓல எக்ஸாமுக்காகவே தயாராக அவர்கள் படிக்க வேண்டும் சில இடங்களில் சந்தோஷத்துக்குரிய செய்திகளும் எங்களுக்கு கிடைக்கிது ஒரு ஒரு வாய்ப்பல் அவர் டாக்டருக்காக வேண்டி அவர் ஒரு மெடிக்கல் டாக்டராக வந்து படித்துக் கொண்டிருக்கலாம் அவருடைய ரூபத்தை பார்க்கும் போது போது ஒரு இஸ்லாமியா ஒரு மிகவும் கஷ்டமான அந்த துறை கஷ்டமான ஒரு துறை தேர்ந்தெடுத்தேன் சொல்லி கை சேதப்படக்கூடிய மருத்துவர்கள் எத்தனையோ இருக்கிறார் அவர போற வாரிப்படுகளை உருவாக்க வேண்டும் என்பது அவர் சொன்ன வார்த்தை தேர்ந்தெடுத்தா ஒரு ஹதி எதைக்கு மோதி வை தா சொன்னாங்க யார ஒரு மனிதருடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில நீக்கி வைக்கிறாரோ அல்வா அவருக்கு நாளை பயமத்துறாங்க டாக்டர் அடிப்படை பணி வந்து அவங்களை வருத்தப்படுறாங்க நோயோட இருக்கிறாங்க ஒரு ஆன்டிபயோட்டிக்கை பெயின் கில்லரை கொடுத்து கஷ்டத்தை குறைப்பாங்க அதனாலதான் இந்த துறையை தேடத்தை அன்பாமித்த போதர்களே எங்களுக்கு வேணும் நீங்க படிங்க இதனால நீங்க படிங்க ஆகராவை இழக்காவை படிங்க இந்த உணர்வுடன் படிங்கரே அல்லாவின் மாறக்கூடாது அல்லாஹ் உலகத்தை இருப்பான் அப்படின்னு சொல்லி அன்புக்குரை சிபோதர்களே இருபத்தி நாலு மலித்தியாளர் திருக்கோணும் என்ற வலியுறுத்தறதல்ல எல்லாம் துறையிலையும் ஈமான் உணர்வுடன் இஸ்லாமிய உணர்வுடன் அன்புக்குரிய போத சில எல்லாரும் நிலவியாக குறிப்பாக அந்த எக்ஸாமுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த துறையில மிகவும் தெலங்கினமாக இருக்கிறோம் நம்ம அதை ஏன் படிக்க வேண்டும் ஏன் நாங்கள் திறந்த முறையில் இந்த உலகத்தில் மக்களுக்கு தாமத்துக்காகவே கிளாசை முன்வைப்படுத்த படிக்க வேண்டும் படிப்பை மூலமாக வெக்கத்தை நீக்கிறதாக இருந்தால் படிப்பை செய்ய வேண்டும் ஆனா நிலவரம் அப்படி நான் வந்தேன் கிளாஸ்ல ஒழுக்கமில்லை பாடசாலையில ஒழுக்கவில்லை வெட்கவில்லை என்பால் இப்போதிரேன் அதில் எங்கள் ஒவ்வொருத்தருடைய கவனம் அந்த பக்கம் திரும்ப வேண்டும் இதில் நியோகம் குறிப்பா நாம் ஒனும்டனும்ட வேண்டும் அதுக்கு மாற்றமான முறையில் முன்னேற்றப்படுவதாக இருந்தால் அப்படியான ஒரு சமூகம் எங்களுக்கு தேவையில்லை அதனால எங்களுக்கு எந்த ஒரு நலவும் உண்டாக போது அதே போல அங்க போய் போதும் என்றும் அது ஒரு கட்டாயமான புரோகிராம் அல்ல எங்களுடைய பங்களிப்பு செய்யணும் குறிப்பாக அதில் பல விபங்கள் அதில் பல விடயங்கள் கலப்பு எங்களுடைய பெண்கள் தான் அதிகமாக தான் அதிகமாக சகோதரர்களே பயப்பட மாட்டேன் ஏன் எங்களாக போவா இருந்தால் நாம் சொல்லுவோம் பெண் பிள்ளைக்கு நீங்க பெண்களுக்கு மாத்திரம் கொடுங்க தேவையில்லை இஸ்லாம் சொல்ற விடியம் அல்ல உலகத்தில் நீதிபிக்கப்பட்ட விடியம் அதனால் கல்வித்துற முன்னேற கல்வித்துறை பின் தள்ளப்பட்டு கொண்டிருக்கு அமெரிக்காவில் மாத்திரம் எங்களுடைய நாட்டுடைய ஆட்சிக்கல் மீதுலாம் வந்தோரு ஆட்சிக்கல் இதை காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் போகக்கூடிய பெண் பிள்ளைகள் தொண்ணூத்தி வீதமானவங்க திருமணம் முடிக்கிறாங்க அவங்க பெற்றாரா தாயா மாறதுக்கு பின்னாட அல்லா பாலா நிலவரம் எங்களை ஜோதிகளுக்கு வரக்கூடாது அவங்க சரியான நீர் கடமை அன்பு வைக்கிறதாக ஒழுக்கங்களை அந்த விடயங்களை பார்த்து நான் அன்பு வைக்க வாருன்னு சொல்லல போகணும் எங்களை வாதிப்பதர்கள் பங்கு பெறணும் அலாரான உணவுடைய உரிமையை வாங்கிக் கொள்ளணும் வாங்கிக் கொள்ளணும் ஆன் பெண்ணுடைய கடத்திலிருந்து அவங்க தூரமாக இருக்கணும் பாதுகாக்கும் அலாரான உணவை நாம் கேட்போம் தொழிலைக்குரிய நேரத்தை கேட்போம் இது எங்களுடைய பயந்து நாங்கள் தோலைகள் அல்ல அன்புக்குரிய போதர்களே அல்லாவின் நல்லதாக இஸ்லாத்தை முன்வைக்கும் முன்வைத்துன்வைத்துலை செய்யப்பட்டாலும்பீர் அதான் பெரிய வெற்றி அகல் வாசியில் ஒரு ஒரு ஊரை அந்த அரசன் அந்த ஊரை அப்படி அழித்தது அதனால ஈமே எல்லாத்தையும் உறுதியாக இருந்தது அதுல கரையில அல்லா புராணி கபீர் அதான் பெரிய அன்புக்குரிய சகோதரர்களே அந்த உணர்வை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக அதனால் எங்கள வாரிப்பவர்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய பங்களிப்பு நாடலாப ரீதியில் உலகாவது ரீதியில் இருக்கணும் பங்களிப்பு செய்யணும் ஏமாறுடனும் உணர்வை பாதுகாத்துக் கொண்டு அதனால் நன்மைக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக வழி நடத்தி முன்வைத்திருக்கிறோம் திட்டத்தை முன்வைத்திருக்கிறோம் வாலிபர்கள் பள்ளியில் பங்குதாறோம் பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மற்ற அல்லா நாற்பது வயசு தாழ்ந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நல்ல மருப்பாங்க நவியுடைய காலத்துல எல்லா பணிகளையும் ஒரு வாலிமக் குழு உதவியாக அவங்களை நாங்க அவங்க உங்களோட இருக்கணும் எல்லாம் பள்ளியிலையும் ஒரு வாதிப்பு குழு இருக்கோடும் எல்லா ஊடகத்துக்கும் முன் வருவதற்காக வேண்டி ஒரு ஒன்றிய தீவிரக்கோடும் இவர்களை பயன்படுத்தித்தான் உலகத்தில் எல்லா ஊடகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சூழ்நிலை எல்லா மகல்லாலையும் இருக்கக்கூடிய வாதிப்பர்கள் பள்ளியில ரெஜிஸ்டர் ஆகி யூத் கிளப் இருக்கோனும் ஒவ்வொரு மத்துதல பாவத்துக்குறாங்க நாங்கள் நல்ல அமலுக்கும் ஈவானை பாதமாக்குறதுக்கு கிளப்வோம் எல்லா மசிதிலையும் யூத் கிளப் இருக்கும் அதற்காக வேண்டும் ஈவானுக்கும் நல்ல அமலுக்காக வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடையாக்கலே எங்களுடைய யூத் ஜீன் ஒவ்வொரு மசதிலையும் இருப்போம் மாற்றங்கள் அனைத்தையும் வழித்தப்பட வேண்டும் இந்த விடயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண் சாரும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் வாலிபர்கள் வலித்தரும் இவர்கள் தான் எங்களுடைய எதிர்காலம் விடயத்தில் எங்கள ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த ஈமானிய உணர்வுடனும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறந்த நன்மாராய அந்த இசாத்துடைய வெற்றி எங்களை நாங்களும் எங்களோட வாலிபர்களும் எங்கள தந்ததிகளும் பங்குலாளிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆசிரியை போலும் சுல்தானுவ சாலா நமக்கு ஈமான் அதனுடைய பெருமையும் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து எல்லா நிலைமைகளையும் பொறுமையைச் சென்று எல்லா வாலிபர்களையும் பெஞ்சர்களின் விபதிகளையும் பாது நிலவையும் கஷ்டமான நெருக்கடியான வாழ்க்கையை தூரமாக்குவாயாக நேரோகன் செய்வாயாக எங்களுடைய இந்த நூற்றாண்டியா எங்களுடைய இந்த காலத்தில் அந்த நல்ல நிலைமையை பார்க்க எங்களுக்கு சந்தர்ப்பத்தைவாயாக அதில் நன்மையின் பங்களாளி ஆகுவாயாக